அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பீலிபை சாகாடும் அச்சு அப்பண்டம் சாலமிகுத்து பெயின் மெல்லிய மயில் தொகை கூட தாங்கும் அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றப்படுமையானால் அந்த மயில் தொகை ஏற்றிய வண்டியின் அச்சு கூட ஒடிந்துவிடும் மயில் தொகை மிகவும் மென்மையானது ஆனால் அதை கூட அளவுக்கு அதிகமாக ஒரு வண்டியில் ஏற்றினால் அந்த வண்டி அந்த பாரத்தை தாங்க முடியாது ஒரு மைல் தொகை மிகவும் பாரமாக ஆகிவிடுகிறது அந்த பாரம் தாங்காது வண்டி நொறுங்குகிறது அதைப்போல ஒரு எதிரி பலம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பலர் ஒன்றுபட்டால் அவர்கள் தன்னை விட பலமுடையவர்களாக ஆகிவிடுவார்கள் எனவே பலரை பகை செய்து கொண்டு வாழ்வது இயலாது எனவே எதிரியின் பலத்தை நன்றாக ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் மாற்றான் வலியும் துணைவலியும் இங்கே உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன தன் பலத்தை காட்டிலும் பகைவர்களுடைய பலம் அதிகமாகாதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த குரட்பா நமக்கு உணர்த்துகிறது இந்த குரட்பாவில் கூறப்பட்டுள்ளது அலங்கார வகையில் ஒட்டணி என்று சொல்லப்படும் அதாவது தான் கருதியை பிறதொன்றால் விளங்க வைப்பது இதனை பிரிது மொழிதல் எனவும் உள்ளுரை உவமம் எனவும் நுவலா என்றும் அறிஞர்கள் சொல்லுவார்கள் இனி பதவுரையை பார்க்கலாம் பீலி மயிலிறகை பெய் ஏற்றிய சாகாடும் வண்டியும் அச்சிரும் அச்சு முறிந்ததாக ஆகிவிடும் எப்பொழுது அப்பண்டம் அந்த மயிலிறகை சாலமிகுத்து அதிகப்படுத்தி பெயின் ஏற்றினாள் மயில் இறகை ஏற்றிய வண்டியும் அச்சுமுறிந்ததாக ஆகிவிடும் அந்த மயில் அதிகப்படுத்தி ஏற்றினாள் என்பதுதான் குரலின் பொருள் எளியவர் பலர் சேர்ந்தால் அவர்களுடைய வலிமையானது வலிமைமிக்க சிலரின் வலிமையை